நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலமையிலு கூண் முதுகை போக்கவும் சில குழந்தைகள் தமிழ முடியாம நடக்க முடியாம கஷ்டப்படுவாங்க அதை போக்குறதுக்கும் நம்ம ஒரு தைலம் தடுவிட்டு வந்தோம்னா இதை வந்து எளிதில் குணப்படுத்தலாம் தைலம் செய்யறதுக்கு வந்து வலம்புரி காய் ஒன்னு எடுத்துக்கணும் கொடி வேலி வேர் பத்து கிராம் புங்க பட்டை பத்து கிராம் இது மூணையும் நல்லா இடிச்சுக்கணும் இடிச்சு பவுட்ரு பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானல் வச்சிடலாம் வானலில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் புங்கெண்ணெய் அந்த பொங்கெண்ணெண்ணெய் அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அதை கொதிச்சதும் அந்த பொடி பன்னீர்க்கும் இல்லையா வலம்புரி காய் கொடிவேலி வேர் புங்க பட்டை அது மூணுத்தையும் அந்த போட்ற போட்டு கலந்துட்டு அது கூட கால் தேக்கரண்டி ஓமம் கலந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தையில பதமாக்கி அதை எடுத்து வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த எண்ணெயை வந்து அந்த கூன்முதுகு மேலே தடுவிக்கிட்டு வந்தாலோ இல்லை குழந்தைகளோட கை கால் தவழ முடியாமல் கஷ்டப்படுற அந்த கை கால்ல தடுவிக்கிட்டு வந்தாலும் நம்ம இந்த நோயை வந்து வெகு விரைவில் குணமாயிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்